நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் என்று இடம்பெறும் பாடலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா இதழ் மண்ணின் மனத்தையும் மழை நீரின் குணத்தையும் ஒன்று கலந்த கிராமிய கலை செல்வங்களில் நாட்டுப்புற பாடல்கள் முக்கிய இடத்தை வகிக்கின்றன அதிலும் அனுபவங்களின் சாரத்தை கரும்பு சாராக உள்ளடக்கி கொண்டு அறிவுச்சுவை தருபவை கிராமிய பாடல்களே என்பதை இலக்கியங்களும் ஏற்றுக்கொள்கின்றன அத்தகு மண்ணின் பாடல்களை பாடும் கலைஞர்கள் தங்களின் வாழ்க்கை தொழிலாகவும் கொண்டு கிராமங்கள்தோறும் வலம் வந்து அவற்றை பரப்பி வந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மறைந்துவிட்டனர் எஞ்சியுள்ள மிகச் சொற்பமானவர்களும் போதுமான வருமானம் இந்த தொழில் மூலமாக கிடைப்பது இல்லை என்று அதிலிருந்து விலகியும் விட்டனர் அவர்களது வாரிசுகளும் வெவ்வேறு புதிய தொழில்களை தேடிக்கொண்டனர் இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களுக்கும் சென்று கிராமிய பாடல்களை வெகு காலத்திற்கு முன்பே மக்களிடத்தில் சேர்ப்பித்து அந்த பாடல்களுக்கு வலிவும் பொலிவும் சேர்த்தவர்களிலே பாவலர் வரதராஜன் அவர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க கலைஞர் ஆவார் அவர் இயற்றிய பாடல்களிலே ஒன்றைத்தான் இன்று உங்களுக்கு நான் தருகின்றேன் இதற்கு இசையமைத்து சிறப்பித்தவர் அவரின் அன்பு தம்பி இளையராஜா அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கின்ற எல்லோரையும் ரசிக்க வைக்கிறது மூச்சு விடாமல் பாடும் வண்ணம் அமைந்த இந்த பாடல் மண்ணில் இந்த காதலன்றி என்று துவங்குகிறது இதை கேளடி கண்மணி திரைப்படம் வாயிலாக தமிழில் நீங்கள் ஏற்கனவே பல கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இந்த திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஓ பாப்பா லலி என்று எடுக்கப்பட்டு அங்கும் மிகுந்த வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றது இந்த மண்ணில் இந்த காதலன்றி என்கின்ற பாடல் தெலுங்கு மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டது போல் அமைக்கப்பட்டு மிகுந்த கவனத்திற்கு உள்ளாயிற்று தெலுங்கிலே மாட்டே ராணி சின்னதானி கள்ளு பலிகி ஊசுலு என்று அந்த பாடலை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் தேன் குரலில் அவரே கதாபாத்திரமாகி பாடலை பாடிய விதத்தை நீங்கள் கேட்டு மகிழுங்கள் உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய உணர்வுகள் பொருள் மன அது மட்டுமல்ல உங்களுடைய நெஞ்சங்கள் கூட கடற்கரையாகும் இதோ அந்த பாடல் உங்களுக்காக ஒழிக்கிறது மாட்டேரா பலிக்க ஊசுலூட பிரேமே நே ஜாபுரா ரேகே மூக தலபேவலப்பு பண்டரா ஊசுலு மாட்டேராணி சின்னதா கள்ளு பலகே ஊசுலூடலூமே நே ஜாபுரா வேகே மூலபே வண்டரா నెల్లల పులు విరిసి తెనెలు చిలికెను చెంతచెరి ఆదమరిచి ప్రేమను కోసరేను చందనాలు జల్లు కురిసె చుపులు కలిసెరు చంద్రమమ పట్టపగలె నింగిని పొడిచెల్ తన్ని పిల్ల కలలే నాకిక లోకం సన్నజాది కలలే మోహన రాగం చిలకల పలుపులు అలకలవులు కులునా చేరి సొగసులు నన్నే మరిపించే மாதா பலே ஊசி பல்லி கல பிஞ்சே பாடலு வந்தெனு மூசுலாடு மேலும் வந்தேல ஜிடுவிசோகே நான் பிலுபுல சந்திவே பலவி சந்தசாரி முசி முசி தலப்பு தரப்பு சோகசுலே சின்னதானி ூசுலூர் பல்லப்பே பாடலூ பிரேமே ஞாபகாலுரா ரேகே மூக தலபே வண்ட சின்னதானி மாதா கலக்கே ஊசுலூரில் பல்லவஞ்சி ஆலபே பாடலு